तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமு பிசேவருக்கமாக வஷா கப்பர்ஜய் உருகாய கரனர் ரூபங்களை அவருடைய வர்ணம் அவரை பூஜை பண்ணுற விதங்கள் அவருடைய பெயர்கள் இதெல்லாம் தொடர்ந்து உபதேசம் பண்ணுறார் த்ரேதா யுகத்தில் பகவானுடைய பேரெலாம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார் விஷ்ணுஹூ அப்படின்னு ஒரு பேர் எங்கேயும் வியாபிச்சிருக்கிறதுனால அவருக்கு விஷ்ணுன்னு பேர் யஜா யக்ஞஸ்வரூபமாக இருந்து அதாவது பிரபஞ்சத்தில் எல்லாரும் குறிப்பாக மனுஷியர்களுடைய வாழ்க்கை முறை வடிவமாகவே அவர் இருக்கிறார் யாகத்தில் இருக்கிற அக்னிகள் ரூபமாக அவிசையெல்லாம் சுவீகரிக்கிறார் அப்படிங்கிறதுனால யக்ஞரூபமாக அவர் இருக்கிறார் பிருஷ்ணிகர்பகா சுதபஸ் அப்படிங்கிற பிரஜாபதியோட பத்னியாகிய ப்ரிஷ்ணியினுடைய புத்திரனாக ஜனிச்சதினால பிறந்ததினால அவருக்கு பிருஷ்ணிகர்பகான்னு இன்னொரு பேர் சர்வதேவகா எல்லா மூர்த்திகளுடைய வடிவமாகவும் இருக்கிறதுனால எல்லா மூர்த்திகளுக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கிறதுனால சர்வதேவகா அப்படின்னு ஒரு பேர் உருக்கிரமஹா வாமனாவதாரத்தில் பூமியை மூன்று அடிகளால் அளந்ததினால உருக்கிரமன் அப்படின்னும் விஷா கபிஹி பக்தர்கள்லாம் விரும்பக்கூடியவற்றை அவர் வருஷிக்கிறார் துக்கங்களையெல்லாம் அழிக்கிறார் ஆகையினால விஷாகபின்னு அவருக்கு ஒரு பேர் ஜெயந்தகா எப்பவும் வெற்றியவே கொடுக்கறதுனால அவர் ஜெயந்தகான்னு ஒரு பெயருடையவராகும் உருகாயகா எல்லா பக்தர்களாலையும் எப்பொழுதும் புகழ்ந்து பாடக்கூடியவராக கானம் செய்யக்கூடியவராக இருக்கிறதுனால அந்த பாட்டுக்கு பொருளாக இருக்கிறவராக இருப்பதனால இவ்வாறெல்லாம் அவர் சொல்லப்படுகிறார் உருகாய இத்தி ஈரியத்தே என்றும் புகழ்ந்து போற்றி சொல்லப்படுகிறார் அப்படின்னு இத்தனை பேரை சொல்கிறார் விஷ்ணு ஒன்று யஜ்யா ரெண்டு பிரஷ்னிகர்பகா மூணு சர்வதேவகா நாலு உருக்கிரமகா அஞ்சு ரிஷாகபிஹி ஆறு ஜெயந்தகா ஏழு உருகாயகா எட்டு திருநாமங்களால் மகாவிஷ்ணு த்ரேதாயுகத்தில் போற்றி வழிபடப்படுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் எோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான